வரவேற்புரை தொடுக்கும் கடவுள் பழம்பாட துணையின் உழுதினரும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகுழுகை பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மெடுக்கும் குளற்காடு ஏந்தமிழ வஞ்சிக் வருகவே மலையத்துவசம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே எல்லா வகையாலும் எல்லா செயல்களிலும் என்னை முன்னிறுத்தி ஆட்படுத்தி என்னை ஆட்கொண்டு வரும் எங்களது கோயிலூர் மகா சன்னிதானம் அவருடைய திருவெடிக்கமலங்களை வணங்கி கொள்கிறேன் இந்த விழாவிலே முன்னிலை வகிக்கின்றவர்கள் வேர் திரு ஆவன் திருநா ஆனார் ராவணமானார் சோனார் அவளை பற்றி நான் ரெண்டு வார்த்தை சொல்லாமல் இருந்தால் அந்த இருக்காது ஏன்தான் அவருடைய தந்தையார் அவரு ஐயா மிகப்பெரிய காங்கிரஸ் தியாய் இந்த பகுதியிலே முதன் முதலே சட்டமன்ற உறுப்பினரானவர் அவருடைய இல்லத்திற்கு காந்தியின் நேரம் வந்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட பெருமகனாருடைய பேரன் இன்றைக்கு மாத்தூர் கோயிலில் அரங்காவலராக இருக்கிறார் ஆனால் அத்தகைய பெருமைக்குரிய பெருமகனுடைய வருகையை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் அடுத்ததாக சன்மார்க்க தேசிய தவத்திரு ஊரணிகள் சொல்ல வேண்டாம் அனைவரும் அறிந்த மூலம்தான் வள்ளலாருடைய அருமை பெருமைகளை இன்றைக்கு அவரை போதும் சொல்லுகின்றவர்கள் கிடையாது சைவ மடாலயங்களை பற்றியும் பிற மடாலயங்களை பற்றியும் நூல் எழுதியிருக்கிறார்கள் வேதாந்த மடாலயங்களை பற்றி எழுதி கொண்டிருக்கிற நூல் வர வேண்டும் மிகப்பெரிய சிந்தனையாளர் நல்ல பேச்சாளர் அவர் பார்த்த பணி வேறு வந்திருக்கிற பணி வேறு இவரை இறைவன் ஆட்கொண்டிருக்கிற தன்மையே வேறு அப்படிப்பட்ட சன்மார்க்க தேசியர் அவர்கள் என்று சொன்னால் அடிக்கடி வருவது என்பது அவர்களுக்கு நம்முடைய வாடிக்கையை நம்முடைய அவரை அழைப்பது நம்முடைய உரிமை அவர் அவங்க வருவது அவருடைய கடமை அதனால் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து தவ்திரு பெருவெளி ராமன் அவர்கள் தலைவர் கைவல் நவநீத பெருமந்த சிறப்புரை அஷ்டாவக்கிரதர் காட்டும் அத்துவைதம் என்று பேச இருக்கிறார்கள் யார் இந்த அஷ்டாவக்கரர் என்று ஒரு சின்ன முன்னரை கொண்டு கொடுக்கலாம் நினைக்கிறேன் பாரதத்தில் வியாசர் சொல்லுகிறார் ககவலர் இந்த முனிவர் உத்தாளர் இந்த முனிவரிடத்தில் வேதம் படிக்கிற காலத்தில் தவறு தப்பு தப்பாக ஒப்பிக்க அவருடைய மனைவியின் வயத்திலே இருந்த கரு எட்டு கோணராக வெளிவந்தது அஷ்டாக்கிறர் என்று சொன்னது தன் தந்தையை வென்ற ஒரு ஆடை வெல்ல வேண்டும் என்பதற்காக வேதங்களை கத்தவர் அவருடைய கீதையை பற்றி பேச மொத்தம் பாடத்திட்டத்தில் இருக்கிற மூன்று கீதை போக திபு கீதை இருக்கிறது இந்த அஷ்டாக்கிரதையும் இருக்கிறது இதெல்லாம் நூல்களை நமக்கு அறிவிக்க வருகிற பெருமகனால் அவர்களை வருகை என்று நான் வரவேற்கிறேன் அடுத்து தவித்திரு சுவாமி வேதானந்த அவர்கள் சீவனும் என்று பேச இருக்கிறார்கள் சீவனும் என்றால் என்ன ஒரு சிறு விளக்கம் அறிவியல் அறிவிக்க அப்பாற்பட்டு நம் முன்னோர்களால் பண்டைய காலங்களிலேயே உடலாகிய சபத்தில் உயிராகிய சக்தியை இணைத்து இருக்கும் நிலையே சீவன் என்று உணர்ந்து எண்ணிண்ட நீங்களும் அடைவீர்கள் பழனியப்பன் அவர்கள் கம்பனை கட்டி காத்து வரும் பெரிய ஒரு அறிஞர் அம்மன் பாடிய பாடலில் வேதாந்த பாடலா இல்லையா என்றெல்லாம் ஆராய்ச்சி இருக்கிறத அவர்கள் சொல்லுவார்கள் அலங்களில் தோன்றும் பொய்மை அறவன பூதமைந்தும் விலங்கி விகாரப்பாட்டில் வேறுபாடு உத்தவிக்கம் கலங்குவதி இலங்கையில் பொருளாதை மறையெடுக்கிறார் என்ற பாடல் கருடன் வருகிற போது உடன் என்றால் இளம் என்றால் இளன் என்ற பாடலை சொல்லி அவிரேகமாயை யாரே அறிவார் என்று ஒரு பத்து பாடல்கள் முடிகின்றன இந்த அதிரேகமாயை அதுதான் கம்மனுடைய சூட்சமும் வேதாந்த சூட்சமாக இருக்கிறது அதை அவர்கள் விளக்குவார்கள் அவர்களையும் வருக என்று வரவேற்று அடுத்து எல்லா சாதுக்களையும் எல்லா பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று இடம் அமைகிறேன் நன்றி வழக்கம்